ிாத்தய தோத்தேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம சஞ்சய உச்சமுசம் குடா கேஷ பர்தோவிம் உணம் வூவ சஞ்சயர் சொல்றர் பிறரைலா எரிக்கக்கூடிய யுத்தத்துல வந்து வாட்டி எடுக்கக்கூடிய குடாக்கேஷன் குடாக்கேஷன்னா ரெண்டு அர்த்தம் குடான்னா சுருள் கேசஹானா முடி சுருள் முடியை உடையவன் ஒரு சாதாரண அர்த்தம் குடாக்காயாக ஈஷகான்னு இன்னொரு அர்த்தம் குடாக்கான்னா நித்ர உறக்கம் ஈஷஹான்னா தலைவன் அர்த்தம் சோம்பேறித்தனம் கிடையாதுன்னு அர்த்தம் எப்போவுமே சுறுசுறுப்பானவன் ஊக்கமானவன் உற்சாகமானவன் அர்ஜுனன் அவன் தூக்கத்தை ஜெயிச்சவன் எப்போ வேணுமோ அப்ப தூங்கிக்க முடியும் அவனால ஆனா எப்பவும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் வடிவெடுத்தவன் அப்படின்னு அர்த்தம் வினை திட்பம் நிறைந்தவன் அப்படின்னு கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ரிஷிகேஷம் ரிஷிகேஷன்னா இந்திரியங்கள் ஈசம்னா தலைவன் இந்திரியங்களுக்கு எல்லாம் தலைவன் புலன்களை எல்லாம் அடக்கியவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரிஷிகேஷன் கிட்ட இப்படி சொன்னார் அப்படிங்கிறார் சஞ்சயர் சொல்லிவிட்டு இன்னொன்னு சொன்னா கோவிந்தம் புக்துவா கோவிந்தன்கிட்ட என்ன சொன்னார் நயோத்யே சண்ட போட மாட்டேன் பண்ணமாட்டேன் இதுவா அப்படின்னு தெளிவா சொல்லி விட்டு தூஷ்ணியும் தூஷ்ணியும்னா பேசாம பபூவ இருந்து விட்டான் இருக்கு கடைசியில ஆச்சரியம் எப்பேற்பட்ட ஒரு வீரன் இப்படிப்பட்ட யுத்த பூமியில திடீர்னு கவலப்பட்டு குழம்பி போய் அப்புறம் அந்த குழப்பத்திலிருந்து தீர்வு கிடைக்க முடியாம தன் கூடவே நண்பனாகவும் உறவினனாகவும் இருக்கக்கூடிய भगवान श्री கிட்ட சரணாகதி பண்ணி ஞானோபதேசம் பண்ண வேண்டும் துக்கத்தை நிவர்த்திக்க கூடிய சங்கராச்சாரியார் சொல்றார் சோகமோக நிவர்த்தி அர்த்தம் பிரவருத்தம் இதம் கீதா சாஸ்திரம் இந்த சோகமோகத்தை நீக்கிறதுக்காகத்தான் பகவத்கீதை சாஸ்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரவர்த்திக்கிறதுங்கிறார் ஆச்சாரியர் ஆகவே இந்த சோகமோகத்துக்கு ஆட்பட்டு இந்த யுத்த பூமியில உபதேசத்தை கேட்டான் நல்ல காரியம் பண்ணினான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஹ ஆச்சரியம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சான் அர்ஜுனன் நம்ம எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு உயர்ந்த காரியத்தை செஞ்சான் அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்போ ஏற்பட்ட ஸ்லோகம் இது சொல்லிவிட்டு பேசாமல் இருந்துட்டான் இனிமே பேசினா பகவான் பேச மாட்டார் ஏற்கனவே அவர் பேச ஆரம்பித்த உடனே நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம் அதனால் அவர் பொறுமையா இருக்கார் ஆகையினாலும் இனிமே நம்ம பேசக்கூடாது நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு சரணாகத்தி பண்ணியாச்சு எனக்கு பரிபூர்ணமாக வைராக்கியம் இருக்குன்னு சொல்லியாச்சு